ம் பிரபித்தய தோத்தவேத்தைக்கணாயீமே நமபத்தை ஜானம் தயத்தைம் லராம் சாந்தி அச்சி பகவன் ஸ்ரீஷ்ணர் ஞானத்தை உபதேசம் பண்ணினார் ஞானத்தோட மகிமையை உபதேசம் பண்ணியிருக்கார் ஞானத்தை அடையறத்துக்கான வழிமுறையை உபதேசம் பண்ணியிருக்கார் ஞானத்தோட பிரயோஜனத்தையும் உபதேசம் பண்ணிட்டார் திரும்பவும் ஞானத்தோட மகிமையை சொல்லி கர்ம யோகம் உபாசனா யோகம் இதனால் பக்குவப்பட்டவன் குருவனிடத்தில் கொஞ்ச காலம் படித்து இந்த ஞானத்தை மனசில் விளங்கிக்கொள்கிறான் அப்படின்னு இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறார் ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தை இருந்தால் சீக்கிரமே ஞான நிஷ்டையை அடைஞ்சுவிடலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் அழகாக அற்புதமாக சொல்கிறார் ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் ஸ்ரத்தை உடையவன் தான் ஞானத்தை அடையிறான் வேத சாஸ்திரங்களை பிரமானமா எடுத்துக்கிறது அதாவது இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற அறிவை பெறத்துக்கு வேதசாஸ்திரத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ரத்த நம்ம மனம் சொல்கிறபடியெல்லாம் வாழ்ந்தால் அது சரிவராது மனம் ஒரு ஒரு நாளைக்கும் அபிப்பிராயத்தை இருக்கும் பிற்காலத்தில் அப்புறம் நம்ம தவறுகளை பண்ணிட்டோமேன்னு பஷ்டாதபடுவோம் அதுக்கு பதில் சிறு வயதிலிருந்தே நாம் பெரியவர்கள் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்கிற விஷயத்துலேயும் சரி உண்மையை தெரிஞ்சுக்கிற விஷயத்துலேயும் சரி நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிற விஷயத்துலேயும் சரி வேத சாஸ்திரங்களில் நமக்கு பரிபூர்ணமான ஸ்ரத்தை வேணும் நம்பிக்கைங்கிற வார்த்தையை விட ஒசந்தது ஸ்ரத்தைங்கிறது ஃபெய்த்து பிலீஃபு நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கூட ஸ்ரத்தைங்கிற சொல்லோட முழுமையான அர்த்தத்தை கொடுக்க முடியல நம்ம கண்ணை எப்படி பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கோமோ கண்ணால் பார்க்கறது உண்மைன்னு நம்ம மனசு சொல்லுகிறது இந்திரியங்கள் வழியை அனுபவிக்கிறத நம்ம உண்மையு நினச்சுன்னு இருக்கோம் அது மாதிரி வேதசாஸ்திரங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிறது சில சமயம் நம்ம இந்திரியங்கள் சொல்கிறத விட வேதசாஸ்திரங்கள் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா காலப்போக்கில் அது புரியத்தான் செய்யும் ஆகவே ஸ்ரத்தையை உடையவன் தனவான் குணவான் மாதிரி ஸ்ரத்தாவான் श्रद्धये உடையவன் வேதசாஸ்திரத்தை மகான்களுடைய வாக்கியத்தை வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவாக ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவனுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்கும் அதுதான் சொல்கிற ஸ்ரத்தாவான் ஞானம் லபத்தே வேதசாஸ்திரத்தில் ஸ்ரத்தையுடையவனுக்கு வேதசாஸ்திரங்கள் மூலமாக அறிவு கிடைக்கிறது தர்மஜானம் பிரம்ம ஜானம் ஆத்மஜானம் எல்லாம் கிடைக்கிறது நான் யாருங்கிறது தெரியறது நான் எப்படி வாழணுங்கிறது தெரிகிறது இந்த உலகத்துக்கும் எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது கிடைக்கிறது இந்த அறிவெல்லாம் அதுலேருந்து தான் கிடைக்கிறது வேதசாஸ்திரங்கள் மூலமாகத்தான் கிடைக்கிறது அப்படி கிடைக்கிறதுனால என்ன பண்ணுறான்னா தத்பரகா தத்பரகனா என்ன அர்த்தம் ஈஸ்வரன் தர்மம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான் தத்பரகான்னு சொன்னால் அதையே லட்சியமாக வச்சுக்கிறான் ஆனந்தமே வடிவானவன் ஆண்டவன் தர்மமும் ஈஸ்வரனும் தான் ஆனந்த ஸ்வரூபம் அந்த ஆனந்தத்தையே அவன் லட்சியமா வச்சிருக்கான் வாழ்க்கையினுடைய பரம புருஷார்த்தமாகிய உண்மையிலேயே இயல்பாக விரும்பக்கூடிய அந்த மெய்ப்பொருளையே குறிக்கோளாக கொள்கிறான் தத் பரஹா மெய்ப்பொருளையே குறிக்கோளாக கொள்கிறான் சம்யத்தேந்திரியஹா அதன் பொருட்டு புலனடக்கம் பயில்கிறான் சம்யத்தன்னா கட்டுப்பாடு இந்திரியாகு சொன்னா இந்திரியங்கள் ஆக இந்திரிய புலநடக்கத்தை நன்றாக கடைப்பிடிக்கிறான் சம்யத்தேந்திரியா ஆக ஸ்ரத்தாவான் தற்பரஹா சம்யத்தேந்திரியா ஞானம் லபத்தே அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு ஸ்ரத்தையுடையவன் ஞானத்தை பெறுகிறான் ஞானத்தை பெறுவதால் மெய்ப்பொருளை குறிக்கோளாக கொள்கிறான் தர்மத்தை கடைப்பிடித்து புலநடக்கத்தையும் பயிலுகிறான் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்புறம் ஞானம் லப்துவா அந்த ஞானத்தை அடைஞ்சு பராம் சாந்திம் வாழ்க்கையிலேயே சொல்ல முடியாத மேலான ஒரு உத்தமமான அமைதியை அச்சிரேண அதிகச்சதி வெகு விரைவில் அவன் அடைந்து விடுகிறான் மோட்சத்தை அடைகிறான்னு அர்த்தம் ஞானம் லப்துவா பராம் சாந்திம் அச்சிரேண அதிகச்சதி அச்சிரம் சிரம்னா நீண்ட காலம் அச்சிரம்னா விரைவில் அதிகச்ச தீனா புரிந்து கொள்கிறான் உணர்ந்து கொள்கிறான்னு அர்த்தம் இதுக்கு முன்னால் காலேன ஆத்மனிவிந்த தீன்னர் காலப்போக்கில் புரிஞ்சுக்கிறான்னர் அப்படி சொல்லலை ஸ்ரத்தை இருந்தால் சீக்கிரமே ஞானம் தெளிவாக விளங்கிடும் ஸ்ரத்தையில் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் நம்பவே மாட்டார்கள் என்ன சொன்னாலும் தங்களுடைய புத்தியவே ஒசத்துதான் நினைப்பார்கள் நம்முடைய புத்தியை மதிக்கத்தான் வேணும் அதே சமயம் சாஸ்திரத்துக்கிட்ட அது சொல்கிறது உண்மையாக இருக்கும் ஆனால் நமக்கு புரியாட்டாலும் புரியணும்னு பிரார்த்தனை பண்ணணும் நிச்சயமாக புரியும் புரிஞ்சால் பிரம்மானந்தம் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைதியை ஆனந்தத்தை யாராலே அடைய முடியாது ஆகவே இந்த ஆனந்தமும் அமைதியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நம்முடைய அதனால தான் இந்த விஷயத்தையெல்லாம் வாட்ஸ்அப்பில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் ஆகவே எல்லோருக்கும் பரிபூர்ண ஸ்ரத்தையும் ஈஸ்வரனையே லட்சியமாக கொண்டு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வரட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லோரும் ஞானத்தை அடைஞ்சு மேலான அமைதியை இந்த உடம்புல உயிர் இருக்கிற போதே நன்றாக அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி எல்லாரையும் மனமாற ஆசீர்வாதம் பண்றேன் தரேந்திரியான எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோ